வந்தான நாகரிக கோமாளி வந்த ஆசமாடி பாடுபாடி அழகான ஜையோடு வந்தானி பாட்டுபாடி அழகான ஜதையோடு வந்தானையா சிரிக்க நாட்டை தெளிக்க வைக்கும் சீர்திருத்த கோமாளி வந்தானையா சிரிக்க நாட்டை தெளிக்க வைக்கும் என்ன ஏமாலி யாரு உங்களை ஒன்னு கேக்குறேன் பதில் சொல்லுங்க ஒன்பது கேடும் பதில் சொல்றேன் அந்த காலத்துல நிறுத்தும் அந்த கால சங்கதி நமக்கு வேண்டாம் இந்த காலத்தை பத்தி கேளம் சரி இந்த காலத்துலதான் எங்க பார்த்தாலும் பொய்யும் நீர் சொன்ன அந்த காலத்துல இந்த காலம் நீதியான காலம் ஐயா நேர்மையான காலம் இன்னும் சொல்றேன் கேளம் அந்நியர்கள் நமையாண்டத காலம் நம்மை நாமே ஆண்டு கொள்வத உரிமையற்ற அந்த காலம் பிரகார பெருமையுத்தது இந்த மனுஷே ஏற்று கொழச்சது அது அந்த காலம் நீங்கி நமது உடமை போருவது இந்த காலம் நினைச்சதை எல்லாம் அந்த காலம் எதையும் நேரு மழையை பொழிய இந்த காலம் இழிபுலம் புரிஞ்சா அந்த காலம் அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவாய் இந்த காலம் பெண்ணை பே அந்த காலம் அது அந்த காலம் வாழ்வின் கண்ணீர் வந்தா எண்ணி நடப்பது இந்த காலம் வாழ்வின் கண்ணீர் வந்தா எண்ணி நடப்பது இந்த காலம் ாரே இன்னைக்கு நடக்க போகும் இந்திரசபா என்னும் கூத்திலே ஆசியவாகம் தாங்கும்படியாய் உண்மை கேட்டுக்கொள்ளுகிறேன் நமஸ்காரம் ஆசீர்வாதம் எனக்கு தே சபைக்கு வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஆகா அதை என்னவென்று சொல்லுவேன் புலோகத்தில் நடக்கும் புதுமைகளை கண்டு என் மனம் புலகாங்கிதம் அடைந்தது அப்படி என்ன புதுமை கண்டீர் அதை சபையில் சதிஸ்தாரமாக சொல்லுவதற்கு ஒரு நரன் ஒரு மனுஷன் இப்படி இருக்காரு மனுஷன் அம்மா இவங்கெல்லாம் தேவரு அவருக்கு அரசரு இந்திரோட்டி இந்திரதானா அகலிக மேல ஆசைப்பட்டுமம் தலை தோங்கும் தமிழ்நாடு எங்கள் நாட்டை விட பெரிதா மலா மலா பெரிதல்ல பெருமை வாய்ந்தது எந்த வகையில் சொல்றேன் கேளுங்க கalle mudalaga <laughs> thulimuraiyaum kaathu valar padu tamilnade kalle mudalaga thulimuraiyaum kaathu valar padu tamilnade mudal mudalaga nallaviyavum mudal mudalaga nallaviyavum uyangu mudu padu tamilnade kalle mudalaga thulimuraiyaum kaathu vala padu tamilnade paata nu தமிழ்நாடு நாட்டு மக்கள் முன்னேற்றம் தலை நாடியே கவிதை பாடி வைத்த தமிழ் தனி முதலாக தொழில் முறையாகவும் காசு வளர்ப்பது தமிழ்நாடு உலகம் இயக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு திலகமெனப்புகள் ஓங்கும் எங்கள் சிதம்பரம் பிள்ளை தமிழ் கலை முதலாக தொழில் முறையாகும் காசு வளர்ப்பது தமிழ்நாடு உலகில் முதலில் கல்லை ஒழித்தது எம் தமிழ்நாடு உணர்ந்து நடப்பதில் எமக்குதலாக தொழில் முறையாகும் காசு வளர்ப்பது தமிழ்நாடு கல்லை ஒழித்து கண்ணியம் பெற்றது நாடு ஊரோகத்தில் மதுவை ஒழித்து விட்டார்களா அமெரிக்கா என்னும் நாட்டில் இந்த மதுபலத்திற்கு நினைக்கும் நாடு குடித்தேன் என்று சொல்ல வெட்கப்படும் நாடு ஆகையினாலே நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் இதை நான் நம்ப முடியாது உண்மையில் உங்கள் நாட்டில் மதுவை ஒடித்து விட்டார்களா சொல் அடிதடி குடி எடுத்த குடி பொழிஞ்சு அடிதடி தண்டை அதுவும் குறைஞ்சிது ஆனும்பணும் புத்தியது எங்க நாட்டிலே அத்தோபர் ரெண்டுக்கும் மேலே பாலு வாங்க குழந்த படிக்கு பணம் இருக்காது கையிலே பணம் இருக்காது பாலுங்களை குடிப்பது மட்டும் ஆளுங்க பாது என்னது கூலி காதில் சோளம் வாங்கி கூழு காட்டிருப்பான் வந்து கதவை தட்டுவான் காயில வந்ததை திட்டுவான் வாழ்வின் சுகத்தை விரும்பும் பெண்ணை வஞ்சகாரி என்று உதைப்பான் அவன் வார்த்தைக்காக திசுவை தாங்க வயசில எட்டி மிதிப்பான் அப்பாப்பா மது ஒழிந்தது பெண்களுக்கு தான் மிகவும் நன்மை என்று உன்னால் ஆண்களுக்கும் நல்லதுதான் அது எப்படி மது ஒளிவதற்கு முன்னாலே நான் பாதிவேளை மிருகமாத்தானே இருந்தேன் இப்பொழுது மனிதனாகிப் போனே இப்ப நா மனிதனாகிப் போனே மருகனாகிப் போனே இப்ப நா மனிதனாகிப் போனே பணமரபாலி பட்டடிலால்டி பட்டம வண்டல் நெடு புறா மாந்தி மருகனாகிப் போனே இப்ப நா மனிதனாகிப் போனே இரண்டாம் தேடி வருவதற்கு முன்னே அக்டோபர் மாதம் இரங்காந்திடி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குள்ளே இரண்டாலாக தெரிந்தது பெண்ணே என் கண்ணுக்குள்ளே இரண்டாலாக தெரிந்தது பெண்ணே சுருண்டு சுருண்டு நா சும்மா படுபே சுதிய விட்டு கூட பாட்டுசல் படிபே பரண்ட காரவடை வாங்கு மூட்டை கருவாட்டை తిన్నபாய் நான் தண்ணிங்கி நான் பரடாகி போனே எப்ப நா பரடாகி போனே மது அருந்தினவுடனே ஞாபகம் வருவதும் ஆது நாரதே நான் கூட அகருகே வீட்டுக்கு சென்று சில தவறுகள் செய்வதற்கு காரணமாக இருந்தது இந்த மதுதான் நினைவுக்கு ஒமையா இனிமேல குடிச்சு பழகணும் படிச்சு படிச்சு சொல்லு அங்கும் கடலை நீச்சு பாலை குடிச்சு பழகணும் பாலை குடிச்சு பழகணும் மாலை குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் காலையில் பல் சேர்த்த உடன் கண்டிப்பாக நீராம் குடிச்சு பழகணும் காலையில் பல் சேர்த்த உடனே கண்டிப்பாக நீராக்காரம் குடிச்சு பழகணும் தான். விட முதல் மது சொல்லும்ரணி நீ கொஞ்ச காலம் இங்கே தங்கி இருந்து சொர்க்கலோகத்திற்கும் நரகலோகத்திற்கும் சென்று இந்த மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வாயாக செஞ்சுட்டு சீக்கிரமா வந்து விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை கூடலை வாட்டு நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதலும் விடுதலை விடுதலை விடுதலை பகலும் நிறமும் பொங்கி கிடந்த விடுதலை பகலு மீறவும் பொங்கி கிடந்த விடுதலை பயந்து பயந்து ஏறு இறங்கும் வாக்காளிக்கும் விடுதலை பயந்து பயந்து விடுதலை ஜத்தைும்டுக்கும் விடுதலை விடுதலை பணமரத்துக்கும் விடுதலைக்கும் விடுதலை தென்னமரத்துக்கும் விடுதலை தென்னமரத்துக்கும் விடுதலை பணமரத்துக்கும் தென்னமரத்துக்கும் ஈட்ட மரத்துக்கும் விடுதலை விடுதலை I need, I need